ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே நிலையில்லாத மாறிக்கொண்டிருக்கின்ற மனித உடலைப் பெற்றிருக்கின்ற நாம் உள்ளத்தையும் செயலையும் அறவழியிலேயே செலுத்த வேண்டும் சாஸ்திரங்கள் சாஸ்திரங்களை உபதேசிக்கும் ஆச்சாரியர்கள் சாஸ்திரங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளப்படுகிற ஈஸ்வரன் சாஸ்திர ரூபமாக குரு ரூபமாக இருந்து உபதேசிக்கின்ற ஈஸ்வரன் இவர்களிடம் மிகுந்த ஸ்ரத்தாபக்தி வேண்டும் நாள்தோறும் ஸ்ரத்தாபக்தியுடன் சாஸ்திரங்களை அத்தியனம் செய்ய வேண்டும் சுவாத்தியாய பிரவச்சனாபியான் பிரமதித்தவியம் சுவாத்தியான் பிரமதாக இடைவிடாது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அறவாழ்க்கையை இடைவிடாது மேற்கொள்ள வேண்டும் வேதோ நித்தியமதீயதாம் ததுதித்தம் கர்மஸ்வனுஷீயதாம் என்று ஆதிசங்கரர் உபதேசம் செய்திருக்கிறார் அதாவது சாஸ்திரங்களை தினமும் ஓதுதலும் அதன் பொருளை உணருதலும் ஆன்மீக சாதகனின் முக்கிய கடமையாகும் கீதை திருக்குறள் போன்ற நூல்களை தினந்தோறும் பாராயணம் செய்ய வேண்டும் அதன் கருத்துக்களை மனதினுள் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் சாஸ்திர ரூபமான ஈஸ்வரன் நம்முடன் இருந்து நம்மை அறவழியில் நடத்தி செல்வார் சாஸ்திர ரூபமான இறைவன் நம் உள்ளத்திலிருந்து துன்பத்தை தாங்கிக் கொள்ளுகின்ற இடைவிடாது இன்பத்தை அள்ளி தருகின்ற அறநெறியில் நம்மை வழி அறிவே வடிவான ஆண்டவன் சாஸ்திரூபமாக இருந்து கொண்டு நமது எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் அறவழியில் செல்லும்படி தூண்டிக்கொண்டே இருப்பார் யோ தேவஸ்மாக்கம் தியோ தர்மாதி பிரேரையேத்தய யத் பர்க தத்வரே பாஸ்மே வேதமாத்தா பவனே வேதத்தாய் தூய வழியில் நம்மை வழிநடத்துவாள் ஓதாமல் ஒருநாளும் இருக்க வேண்டாம் கற்பவை கற்க கற்கை நன்றே கற்கை நன்றே கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து பேரின்பத்தை உணர வேண்டுமானால் இடைவிடாது அறநெறிகளை கடைபிடித்து இருக்க வேண்டும் அறநெறிகளை இடையராது கடைப்பிடிக்க வேண்டுமானால் அதற்கு அறநெறிகளை பற்றிய அறிவு வேண்டும் அதற்கு அறநெறிகளை கூறும் அறநூல்களை ஆராய்ந்து தெளிய வேண்டும் அந்நூல்களை மனப்பாடம் செய்து மனதில் பதிய வைக்க வேண்டும் அறநூல்களை ஓதுதலும் பொருள் உணர்தலும் அதனை கடைப்பிடித்தலும் அதன் பயனை பெற்று இன்புறுதலும் மனிதப் பிறவியின் மாண்பாகும் வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள தர்க்கவாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே ரிதஞ்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச சத்யஞ்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச வாழ்க்கைக்குத் தேவையான பண்புகளை கடைபிடிப்பதோடு புதிது புதிதாக கற்கவும் வேண்டும் முன்பு கற்றதை மறவாமல் இருக்க அதனை மீண்டும் மீண்டும் பாராயணம் செய்ய வேண்டும் கற்பதும் கற்பிப்பதும் உயர்ந்த தவம் என்று வேதம் சொல்கிறது மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களாகிய குருமார்களுடைய உபதேசங்களிலும் சாஸ்திரங்களுடைய சொற்களிலும் பரிபூர்ண ஸ்ரத்தை வைத்து அவைகளை நன்கு கற்று நடைமுறைப்படுத்தி துன்பமில்லாத இன்பத்தை உணர்ந்து நமது வாழ்க்கையின் செயல்களின் மூலம் வருங்கால தலைமுறைக்கும் இம்மரபு நெறியை வழங்க இறைவன் அருள் புரியட்டும் மனித பிறவியின் மேன்மையை உணர்வோமாக சாஸ்திரங்களிடத்திலும் குருமார்களிடத்திலும் ஸ்ரத்தாபக்தி உடையவர்களாக விளங்குவோமாக இடைவிடாத சாஸ்திரங்களை கற்போமாக அவைகளில் கூறப்பட்டுள்ள அற கடைபிடிப்போமாக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்